இதுக்கப்புறம் அவரே சொல்லக்கூடிய விஷயம் நோய் அது அந்த ஆதிக்கனோ அந்த அன்னோ இது அதே மாதிரி அவர் அபிரமே இருக்கிறேன் அதோடு சேந்து நம்ம சூத்திரம் சூத்திர சொல்ற அணு எந்தாரணத்தினால ஆகாசத்தைதான் அத்தவங்க பிராணசத்தம் அப்படி பரம் பிரம்மசூத்தம் அஹதி அங்க சொன்னா அதே விஜயம் கட்டதான் நிஜயம் கட்சணும் கொடுக்க கூடாது எப்படி பிராணத்தாபி பிரம்மலிங்க சம்பந்தி சர்வாணி சவாமானி பூதான அபிசந்திசந்தி இந்த வாக்குற சர்வூத உற்பத்தி காரணத்துவமும் லய காரணத்துவம் சொல்லியிருக்கு இது பிரம்மத்துக்கு லட்சணம் ஏற்கனவே சொல்லியாச்சு இது ஆகாசத்துக்கும் பிராணனுக்கும் பொதுவாக இல்ல சொல்லி இந்த லிங்க பதவும் பிரம்மத்தை தான் குறிக்கிறது சொல்லுங்க பிராணிமித்தோ சர்வதேஷம் உற்பத்தி பிரலயமான இந்த லிங்கத்தினால இந்த இதை நான் வந்து முக்கியப் விட்டுப்பட்டேனே இந்த லிங்கம் முக்கிய பிராணத்துக்கும் வரா மாதிரி நான் யோசனை பண்ணேன் நனு உக்தம் முக்கிய பிராண பரி சம்பேஷனோதமன தரிசனம் அபிருத்தி தர்சனாதினா வெறும் இந்திரிய மாத்திரம் தான் லயம் அடைகிறது வேற என்ன லயம் அடைகிறது பாக்கீங்களா அப்படியேதான் இருக்காது ஆனா இங்க சொல்லக்கூடிய லயம் இந்திரிய மாத்திரம் இல்ல சர்வ ஜெகத்துன்னு சொல்றது ஏன்னா சர்வ ஜெகத்துக்கும் லயம் உற்பத்தி இது ரெண்டும் ூத்தி சுயமானம்ாணிஹ்ர இடத்தயமான அன்னமே பிரீவன் எல்லா அன்னத சா ஜீதிச்சுன்றது அப்படின்னா என்ன ஜட பிரபஞ்சமா இல்ல பிராணி சத் பிராணி வர்க்கம் எல்லாம் பூதசப்தத்துல ஒரு அர்த்தம் இதே மாதிரி பூதங்கிறது பஞ்சமஹாபூதம்ங்கிற பஞ்சமகாபூதம் ஒரு இடத்துல பவன்கீதி பூதானின்னு எடுத்து பஞ்சமகாபூதமும் வரும் இந்த பிராணிவர்களு எல்லாமே சேர்ந்து மொத்த ஜகத்தும் சேர்ந்து வரும் ஆக இந்த பூதசப்தத்துக்கு அர்த்தம் சொல்லலாம் பிராணிகள் அப்படிங்கிறத சர்வா சர்வாணி பூதானி ஆத்மீவாகு இந்த இடத்துல இந்த பூதசப்தங்கள் பிராணிங்கிற அர்த்தத்துலதான் வருது ஜீவாத்மாவுள்ள ஒரு சரீரம் அல்லது சஜீவமான சரீரம் அதை சொல்றது வரும் பஞ்ச மகாபூத ஜட பூதத்தை சொல்லல ஆனா இந்த பஞ்சபூதங்கள் உற்பத்தியாக ஆகாசா பஞ்சபூதங்கள் பஞ்சமகாபூதம் பவந்தீடு பூட்டானின் யௌகிக்கமான அந்த சப்தத்துக்கு அர்த்தத்தை வச்சு இரண்டு ரூடி பவந்தீடு பூட்டானின்னு வச்சுருந்தோம்னா உற்பத்தி ஆகக்கூடியது எல்லாமே பூதம்னு அர்த்தம் அது பஞ்ச மகாபூதங்களும் ஆகட்டும் இல்லையா சரீரமாக எல்லாமே அந்த இப்ப வந்து பூதாணிங்கிறது தானிகள் அப்படின்னு அர்த்தம் வச்சிருந்தால் அந்த சர்வ பிராணிகளும் அங்கே இடத்துல பரிதிர்க்கதே இந்த பூதங்கிற பதத்தில் பஞ்ச மகாபூதங்கள்னு அர்த்தம் வச்சுமானால் ததாபி பிரம்மம் அப்போ பஞ்ச மகாபூதங்கள் எங்க லயத்லையாது பிரம்மாண்ட பகாது விஷய இந்தியா பிராணி அப்படியும் பிரபவம் ஒரு பட்சமா தன்னுடைய அலுத்தாயத்தை வைக்கின்ற அதாவது இந்திரியங்கள் மாத்திரம்தான் பிராணமிடத்துல லயமாறதுங்கிறது இல்ல இந்திரிய விஷயமும் சேர்ந்து பிராணத்துலயமா ஆகிறது அப்படிங்கறது சுருத்தி வைக்கின்றிருக்கேன் நான் எடுத்து காமிக்காமல் இருந்தேன் அவ்வளவுதானே தோட வேற ஒரு சுருத்தில இந்திரியம் அதனுடைய விஷயங்கள் எல்லாமே பிராணத்துல லயமாகிறது சொல்லியிருக்கு அப்படி சொன்னாங்க என்ன கிடையாது கேட்டா இந்த சர்வ அதுல அடங்கிடுது இந்திரிய திராட்சியம் எல்லா பிரபஞ்சமும் இந்த பிரபஞ்சத்துல ஒவ்வொரு இந்திரியத்துக்கு ஒவ்வொரு விஷயம் சப்தா அப்படி வரைக்கும் சொல்லிட்டோம்னா அதுக்குள்ள அடங்காத பதார்த்தங்கள் லோகத்துல கிடையாது இல்ல அதுக்குள்ள அப்படியானால் அதனுடைய விஷயத்தோடு சேர்ந்து இந்திரியவன் அந்த பிராண இடத்துல சொல்றது சர்வ பிரபஞ்சமும் லயத்தை அடையிறதுங்கிற அர்த்தம்தான் எனக்கு அப்படி இருக்கும்போது முக்கிராணனுக்கும் சர்வபூதாரத்தம் சர்வபூத உற்பத்தி காரணத்தும் அப்படிங்கறதுனால கிடைக்கிறதே அப்போ இந்த லிங்கத்தை சென்று பிராணசந்தத்தினால இந்த பிரம்மத்தா எடுத்துக்கணும்னு நீங்க எப்படி நிர்ணயம் பண்ண முடியும் அதனாலதான் நான் உங்களுக்கு சந்தேகப்பட்டு பூர்வம் பண்ணுவேன் இந்த நாள் பிராணனாக இருக்கலாமே முக்கப்பிராணமாக இருக்கலாமே அப்படின்னு கேட்டா நம சாபி விஷயை இந்திரிணா பிராணி அப்பணுமா கண்டன பசி அசா பிராணையேதான் தடமே சற்று இந்த வருஷ ஒவ்வொரு இயற்கை அதனுடைய விஷயச்சி எல்லாம் விஷயங்களை அந்த பிராணத்துலயிருந்து இது வாக்கியத்துல இது வாக்கத்தை திருஷ்டி கிருஷ்டிக்கு பிரமாணமான சுகுத்தி காலத்துல அவன் வந்து என் இந்திரியத்தையும் பார்க்கல இந்திரிய விஷயத்தையும் பார்க்கல அனுபவிக்கிறேன் அதனால சுசுத்தனுடைய திருஷ்டியில இந்திரியமும் இல்லை இந்திரிய விஷயமான ஜெகத்தும் பிரபஞ்சமும் இல்லை சரீரமும் இல்லை ஒண்ணும் இல்லை அவன் சுற்றி பரபரமமா இருந்து அவனுடைய திருஷ்டி அவன் எப்ப முடிச்சுக்கிறானோ அப்ப அவனுக்கு திருஷ்டி ஏற்படுறது அப்பதான் எல்லாம் திருஷ்டியா இருக்கும் இப்ப எங்களுக்கு அவாவா பார்க்கக்கூடிய பதார்த்தம் அவாவா திருஷ்டி பண்ணுறது மாதிரி இவன் தூங்கும் போது இவன் திருஷ்டி பண்ண எல்லாம் அவங்க அடைஞ்சு லைட் அடைஞ்சு ஒரு சின்ன விவகாரம் பண்ணும்போது அவனுடைய ஒரு திருஷ்டி ஏற்பட்டது அப்படின்னு சொல்றது அதுக்கு இந்த திருஷ்டியை பிரமாணமா எடுத்துட்டு இருக்கா இப்ப என்னாச்சு பிராணகிறுத்த பிராண சப்தத்துக்கு முக்கிய அர்த்தமாக நம்ம அவன் வச்சுட்டான் இது பிராணவாயு அப்படின்னு இந்த பிராண நேரத்துலதான் சர்வ பிரபஞ்சத்துக்கு லயம் சுருதியே சொல்லி இருக்கு நீங்க எப்படி பிரம்மான்னு சொல்லலாம் வாழ்க்கைகாரர் ிருக்குமாந்து கூடாது இவப்பிரபத்துக்கும் உத்திந்த சொல்லிருக்கிறதுனால இந்த பிராணசப்தமும் பிரம்மத்தைத்தான் குறிக்கிறது அதனால முக்கிய பிராணங்களுக்கு எங்கேயுமே சர்வகூட சர்வ பிரபஞ்ச காரணத்தமோ சங்கரத்திற்கமோ கிடையாது தற்பாபி தல்லிங்கா பிராணசப்தம் பிரம்மிங்க சந்தேகமா இருந்தால் அந்த வாக்கியத்துக்கு இந்த விஷய வாக்கியமாக எடுத்து விழலாம் அதே ஆகாசிங்கிறது நிர்ணயம் பண்ணிடலாம் ராத்திராயணர் ரெண்டு விஷயம் அபிரம் இருக்கு அன்னம் ஆதிக்கம் இந்த ரெண்டு உபதேசம் பிரம்மம் அபிரம்மாயிருக்கிறதுனால அவர் சொன்ன இன்னும் ஒன்றும் அபிரம்மாதானே இருந்தார்கள் சந்தேகம் வரலாம் இங்க எப்புன அன்ன ஆதித்ய சன்னிதான பிராணத்தை அபிரம்மத்துவம் அது அயுத்தம் நான் விட அது பட்டத்துல இருக்கேன் இது பட்டத்துல இருக்கேன்னு தீர்மானம் பண்ணல இதுக்கு என்ன விசேஷனம் கொடுத்திருக்கு சொல்லிட்டு பிராணனை பத்தி சொல்லும் அவர் என்ன சொல்லிருக்காரு அவ்வளவுதான் பின்னாடியோ அவர் எதிர சொன்னாருங்கிறது நமக்கு கவலை இல்லை வேற வாக்கியத்துல ஏகப்பட பிரம்மத்தை எப்படி சொல்றது ஒரு பிரம்மம் தானே இதுக்கு வந்து பிரம்ம பிராணஹானு தேவதை சொல்லி ஆச்சுன்னா ருஜீசத்துக்கும் அதே மாதிரி அந்த பிரதிகாரத்துக்கும் அதுவே தேவதைன்னு சொன்னா தேவதா மீனம் தெரியா வராது இல்லையா வேறதான் சொல்லி ஆகணும் அதனால வாக்கிய சேகத்தை கொண்டு பிராண பிராணிஹோ வாக்கிய சொன்னத்துடைய வாக்கிய சேகத்துல அவர் என்ன பிராணத்தை பத்தி விவரம் கொடுக்குறாருன்னு கேட்டா அது பிரம்மே தெரிவிக்கும்படியான லிங்கங்கள் சொல்லி இருக்கிறதுனால இந்த வாக்கியத்துல பிராணசல் பிரம்மம் அதே மாதிரி ஆதித்ய வாக்கியத்துலயோ ஆதித்யத்திகோ வாக்கியங்கள் இருக்கிறதோ அன்னநிதிஹோ வாக்கங்கிற வாக்கியத்தில் ஏதாவது பிரம்மலிங்கம் இருக்கோ கிடையாது அதனால அங்க வந்து அன்னம் ஆதிக்கங்கிற சாதாரண சாமான் ஆதிக்கனாக அன்னமாக வச்சுக்கலாம் ஆனா இந்த பிராண வாக்கியசேஷத்துல பிரம்மலிங்கம் இருக்கிறதுனால இந்த பிராணங்கிறது பிரம்மமாக வைக்கணும் வாக்கிய பிராணசப்த பிரம்மபிஷேகத்தாம் சன்னிதானத்தை அசிம்பரத்தா அது பக்கத்துல இருக்கேங்கிறதுனால இதுவும் அபிரம்மா இருக்கணும்னு சொன்னா அது அசிப்பா அந்த பக்கத்துல இருந்தா என்ன இந்த வாக்கியத்துல என்ன சொல்லியிருக்குங்கிறத நம்ம பார்க்கணும் புனா பிராணசப்தவு பிரசித்தரம் ஆகாசப்தேவ பிரதிஜயம் இந்த பிராணம் தானே ரொம்ப பிரசித்தமா சொல்லுவான்னு கேட்டார் யாரு சொல்லலைங்கிற பிராணசப்து பிரசித்த அர்த்தம் இதுதான் ஆனால் வாக்கசேகத்துல இந்த வாடி பிரம்மலிங்கம் சொன்னால இந்த இடத்துல இந்த பிரசித்த அர்த்தத்தை எடுக்க கூடாதுன்னு சொல்றேன் ஏன் ஆகாசம் இருக்கக்கூடிய அதே ஆகாசம் சொன்னா பிரசித்தம் பூதாகாசம் மேல வருது இந்த இடத்துல ரொம்ப பிரசித்தம் இருந்தாலும் இந்த வாக்கியத்துல பிராணசப்து அர்த்தமாக அதை எடுத்துக்க முடியாது ஏன்னா பிரம்ம லட்சணம் ஒரு விஷயத்திற்கு மேற்கொண்டது சித்தம் பிரஸ்தேவதாக பிராணத்த பிரம்மத்தம் நீங்க விசாரத்தினாலே இந்த இடத்துல பிராணஹான்ங்கிறது பிரம்ம்தான்னு தீர்மானம் ஆச்சு இது வேலை பிரச்சிக்கார